மாதத்துக்கு ஒரு புதிய அபிஷேகத்தை கொடுத்தார் அதற்கு அஷ்டோதரம் அதிகாரம் இரண்டாம் புக் பெருமையாக்குகிறவர்கள் அவர்களை பெருமையாக்கி அவருடைய திராட்சை கொடிகளை கெடுத்து போட்டாலும் கர்த்தர் யாக்கோபின் மகிமையைத் திரும்பி வர பண்ணுவது போல் இஸ்ரவேலின் மகிமையையும் திரும்பி வர பண்ணுவார் வெறுமையாக்குகிறவர்கள் அவர்களை வெறுமையாக்கி the have emptied them out அவருடைய திராட்சை கொடிகளை கெடுத்து போட்டாலும் and made their wine branches கர்த்தர் யாக்கோபின் மகிமையைத் திரும்பி வர பண்ணுவது போல இஸ்ரவேலின் மகிமையையும் திரும்பி வர பண்ணுவார் for the lord hath turned the way the excellency of jacob as the excellency of israel ஒண்ணே வெறுமையாக்குகிறது பிசாசுனுடைய ஒரு டார்கெட். And it is a target of Satan to empty ourselves. ஒண்ணே நிரப்புது தேவனுடைய டார்கெட். The target of God's to fill you. எப்படியாவது உன்னை எம்டி ஆக்கறணும் அவன் ட்ரை பண்றான். எப்படியாயினும் உன்னை நிரப்பிடணும்னு அவர் ட்ரை பண்றார். And Satan is trying that somehow he have to empty you but the Lord is trying that somehow he have to fill you. ஒனுடைய திராட்சை கொடிகளை அவன் கெடுக்க ட்ரை பண்றான். And he is taking time to spoil your vine branches. this this shows shows shows your your your consecration growth and that shows your joy whatever he do to to commit anything to spoil மகிமை இஸ்ரேலின் மகிமையெல்லாம் ஒரு டைம்ல நம்மளை விட்டு போயிச்சு எக்ஸலன்சி ஆஃப் ஜேக்கப் அண்ட் எக்ஸலன்சி ஆஃப் இஸ்ரائيل 1.1 டைம் இட் ஸ்பார்ட்டட் Isaiah தர்க்க தரிசன புத்தகம் 17 ஆம் அதிகாரத்துல நாம் பார்க்கும் பொழுது Please look into book of Isaiah chapter 17 அங்க யாகோபின் மகிமை இஸ்ரவேலின் மகிமை என்ற வார்த்தைகளை நீங்கள் பார்க்கலாம் And we can see the words of the glory of Jacob and glory of Israel మూనా வசனமும் 4 ஆவசமும் Verse 3 and 4 are in Hebrew ராஜாங்கும் இஸ்ரவேல் போல சீரியாவில் மீதியா இருப்பவர்களுக்கும் நேரிடும் என்று சேனைகளின் கத்த சொல்லுகிறார் அக்காலத்திலே யாகோப்பின் மகிமை குறைந்து போம் அவனுடைய கொழுத்த தேகம் மெளிந்து போம் யாக்கோப்பின் மகிமை குறைந்து போகும் அவனுடைய கொழுத்த தேகம் மெளிந்து போகும்னு Ah yes aya 17 4 le soliyirukku It is mentioned book of wise chapter 17 verse 4 the glory of jacob shall be made thin and the fatness of his wax will close Yakob in magimai ko rendu pona oru kaalam undu And there is a time where the glory of jacob was diminished On 1 Samuel 4th chapter 21st verse paarkumbodu magimai israelai vittu poi vittad endru soliyirukirathu And when we look unto 1 Samuel chapter 4 verse 21 the glory departed of israel மகிமை இசைவே விட்டு போயிட்டு வார்த்தை நான் திரும்பி வர பண்ணுவேன் When we look at the book of Isaiah, 46 verse 13 என் கட்டிடுவேன் இஸ்ரேலே கட்டளில் இஸ்ரேலுக்கு மறுபடியும் கர்த்தர் சொல்கிறார் and the lord promised that once again the glory will be returned back to israel அப்போ இந்த இடத்துலயே அததான் சொல்றாரு நான் இஸ்ரேலின் மகிமையை திரும்ப வர பண்ணுவேன் and here he said so i will turn back the glory of israel பொலம்பல் இரண்டாம் அதிகாரம் ഒന്ന வசனத்தை பார்க்கும் பொழுது when we look into the book of lamentation chapter 2 is one ayyo avar tamazh koobathil sion kumarathey mandaratinal moodina avar tamazh koobathil naalile tamazh paadaveedath ninaiyamal Israel's glory has been scattered across the earth. Israel's glory has been scattered across the earth. It is mentioned that unto the earth the beauty of Israel is footstool. And in this word, the glory of Israel which has been scattered, will be returned and turned back. The Lord is promising the fallen glory of Israel will be returned and turned away back. Amos 8th chapter 7th verse when looking at when we look unto book of amos chapter 8 verse 7 all the wicked I will forget them says the Lord Jacob's glory in his name he said what do we take from this Jacob's glory Israel's glory returns what can we understand from all this the excellency of Jacob and excellency of Israel returned the way and what is the revelation behind it the ones who made him glorious we made him glorious they were emptied me emptied themselves how they thrash the codicles get to put them do this spoiler mere away, the wine branches in this month the god will turn back the two glory onriakovin magimai what is the glory of jacob but onri ha israelin magimai that one is the glory of israel ida now god is going to do a work for us and this is a thing the lord is going to do to us jacobin magimai Glory of Jacob. Jacobin magimey patti nam paarkumbodhu. When we read or when we see about the glory of Jacob. Adu kuraindhu ponadhu eduthu podapattadhu kathara thaniyaan thirthaar tharaiila vilappinyaar ipo la nam paarkom. It was decreased it was found lack and it was jammed into judgement and the lord taken away. Jacobin magimey thirumba varapannuvadhu endradhu kaanvikiradhu. What does it mean the lord will turn turn back the glory of Jacob? Jacobu empty aadan ponaan. Jacob gone with empty hands. Saapadu illa. No food. ஒண்ணுமே இல்ல so so be be being returned யாக்கோபுர் ஜெவுமண்ணினான் அந்த ஜவத்தின் முடிவில தான் அவனுக்கு இஸ்ரவேல்ங்கற பேர் வருது. Jacob prayed at the end of the prayer he got the name as Israel. இஸ்ரவேல்ங்கும்போது பெட்டி திரும்பி வருது. Israel means ark is big turned back. இஸ்ரவேல்in மகிமை போய்விட்டது பெட்டி பிடிபட்டதனால தான் மகிமை போயிற்றுன்னு அவ சொன்னான். The glory of Israel was departed because the ark was captured. அப்படினா என்ன அர்த்தம்? What does it mean? இந்த மாதத்துல கர்த்தர் वनडे ஜபஜீவேத்தை திரும்ப கொண்டு வருகிறார். அவருடைய வல்லமையை, திரும்ப கொண்டு the is is turning back away the power of the prayer life, and, your and, your gifts and, your power and When the life is back and he is able to understand, he will receive everything. ால when when the the the the the ark ark to his his life and and and all all all blessings will seek after him when the ark was found at the house of and Nidhu, and all his and all of his and all the substance were blessed வல்லமைகள்ருமையாக்கினாலும் எத்தனை திராட்சை கொடிகளை அவைகள் கெடுத்து போட்டாலும் நான் யாக்கோபின் மகிமையையும் இஸ்ரவேல் மகிமையையும் திரும்பி வர பண்ணுவேன் In this morning time the Lord promising us and whatever the spoil may come unto us and not to happen to us and the Lord will turn back the glory of Israel and the glory of Jacob. உங்களுக்கு நிறைய வேற என்ன اتنا வரை ஜெபிக்க போறீங்க? You are going to pray the Lord have to fulfill this word. ஜெபிக்கணும் ஒரு ஜபாவிய தருவார். If you pray so the Lord will give you the spirit Devin of prayer. தேவனுடைய வல்லமை விளங்கும் பெட்டியோடு உங்களுக்குள்ளே வருவார். At the ark God gone returning unto you he will come to you. ஆヤகிருபைகள் வரங்கள் மறுபடியும் பிரகாசிக்கும் மகிமை உண்டாம். On the talents and gifts will be shining in you you will get it. ஒரு வித்தபைக்கு முழு குடும்பங்களுக்கும் நிறைவேறட்டும் எல்லாருக்கும் வரட்டும் மறுபடியும் அந்த கிருபை வல்லமை இறக்கங்கள் தாளந்துகள் வல்லமைகள் அழைப்பு வாக்குத்திட்டத்தை ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளையும் கத்தை நிறைவேற்ற போகிறார் அதற்காக ஸ்தோத்திரம் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு மகிமையும் கத்தை திரும்பி வர பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணினார் அதற்காக ஸ்தோத்திரம் எல்லாரும் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம கொஞ்ச நேரம் கொடுத்த ஒவ்வொரு குடும்பங்களுக்கு கல்வாரி ரத்தம் தெளிக்கும் ஒவ்வொரு வாகனங்களில் கல்வாரி ரத்தம் தெளிக்கும் முடியாது நம்முடைய விசுவாசிகள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு மேலும் தேசுவின் ரத்தம் தெளிக்கும் கத்தருடைய நாமம் ஒவ்வொரு மேல் தரிக்கப்பட முடியாது போக்கில வரத்துல பாதுகாக்க முடியாது வளில வாகனங்களை ரத்த கோட்டைக்குள்ள மறைக்க முடியாது ரத்தம் தெளிக்கப்பட்ட வீடுகளாய் மாற்ற முடியாது ஜப வீடுகளாய் மாற்ற முடியாது நம்முடைய ஜனங்களை ஜப வீரர்களாய் மாற்ற முடியாது விஸ்வச வீரர்களாய் மாற்ற முடியாது நீதிமன்ற்களாய் மாற்ற முடியாத்திரம் உண்மையுள்ளவர்களாய் மாற்ற முடியா ஸ்தோதிரம் உத்தமர்களாய் மாற்ற முடியா ஸ்தோத்திரம் திவ்ய சுவாவங்களுக்கு பங்குகளாய் மாற்ற முடியாது குடும்பங்களை அபிஷேகம் பெறாமல் அபிஷேகிக்க முடியாது பின்மாற்றத்தில் இருக்கிறவர்களை சந்திக்க முடியாது பண்ணுவோம் குழந்தைகளுக்காக பிள்ளைகளுடைய படிப்புகளுக்காக நல்ல வேலைகளுக்காக பண்ணுவோம் நல்ல விவாக வாழ்க்கைகளுக்காக பண்ணுவோம் பிரிந்து போன குடும்பங்களை ஒன்றாக்க முடியாது பண்ணுவோம் கையின் பிரியாசங்களை ஆசீர்விக்க முடியாது பண்ணுவோம் குடும்பங்கள்ல ஒரு மன அன்பு ஐக்கியம் சமாதானம் தண்ணீரை கையின் பிரயாசங்களை நூரத்தனையை ஆசீர்வதிக்க முடியாது வறுமை கஷ்டம் கடன் தருத்திரம் சாபங்களை மாற்ற முடியாது ஆஸ்பத்திரியில இருக்கிறவர்களோத்திரம் குடும்பங்கள்ல பெரிய சமாதானத்தின் இழைப்பாடு அன்பையும் ஐக்கியத்தையும் கட்டிட முடியாதுகள் வரங்கள் உள்ளவர்களாய் மாற்ற முடியாது ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் தேவையான ஆலோசனை கொடுக்க முடியாது தேசத்தில் கிரியை செய்யற வல்லமேலுக்கு நம்முடைய ஜனங்களை விளக்கும் முடியாது எல்லா குடும்பத்தின் ஜபத்துக்கும் பதில் கொடுக்க முடியாது எல்லா குடும்பங்களுடைய கண்ணீரையும் கத்தர் துடைக்க முடியாது ஒரு கூட்டம் புதிய அத்துமாக்களை கத்தர் நமக்கு தர முடியாது ஜபிக்க வேண்டி கொண்ட எல்லா குடும்பங்களுக்காக நம்முடைய பரிசுத்தவாங்களுக்கா ஸ்தோத்திரம் நடத்தி எல்லா அப்போ ஊழியம் செய்கிறவர்களுக்காக தீர்க்கதரிசிகளுக்காக ஸ்தோதிரம் பண்ணுவான் போதகர்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவான் சுவிசேஷ ஊழியம் செய்கிறவர்களுக்காக அரபு தேசங்கள்ல ஊழியம் செய்யறவர்களுக்காய் ஸ்தோத்திரம் தேசங்களை ஊழியம் செய்யறவர்களுக்காக காடுகள் மலைகள் தீவுகள்ல ஊழியம் செய்யறவர்களுக்காய் இயேசுவின் நாமத்தை பிரசங்கிக்கிற ஒவ்வொருவருக்காய்வின் நாமத்தை உச்சரிக்கிற ஜனங்களுக்காக முழு உலகத்திலும் சபைக்கு விரோதமான வல்ல மேல அழிக்க முடியாது பண்ணுவான் சுவிசேஷத்துக்கு விரோதமான ஆவிகளை கத்தர் கடிந்து கொள்ள முடியாத்திரம் பகல் ஜபங்களுக்கா இஷ்தோத்திரம் பண்ணுவான் சாயங்கால ஜபங்களுக்கா இஷ்தோதிரம் பண்ணுவான் பத்து மணி ஜபங்களுக்கா இஸ்தோத்திரம் பண்ணுவான் இரவு ஜபங்களுக்காக பண்ணுவான் சகோதரிகள் ஜபங்களுக்காக ஸ்தோத்திரமணும் சகோதரர் ஜபங்களுக்காக ஸ்தோத்திரமணும் கன்வென்ஷன் ஜபங்களுக்காக ஸ்தோத்ரம் சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் ஜபங்களுக்காக ஸ்தோத்திரமணும் ஏரியா பிரேயர்களுக்காக ஸ்தோத்திரம் விசிட்டிங்களுக்காக ஸ்தோத்திரம் காலை உபவாச ஜபங்களுக்காக ஸ்தோத்திரமணும் வேதபாட கூட்டங்களுக்காக ஸ்தோத்திரமணும் காத்திருப்பு கூட்டங்களுக்காக இரவு ஜபங்களுக்காக ஆராதனைக்கா ஸ்தோத்திரமணும் சண்டே ஸ்கூல் ஊழியர்களுக்கா இஷ்தோத்திரமணும் பிரான்சு ஊழியர்களுக்கா இஷ்தோத்திரமணும் திருப்பதி கன்வென்ஷனுக்கா இஸ்தோத்திரமணும் கேம்ரமணும் நம்முடைய பவனிக்காய் நம்முடைய கன்வென்ஷனுக்கா இஷ்தோத்திரமனு ஒவ்வொரு கூட்டங்களுக்கா ஸ்தோத்திரமனு ஒவ்வொரு ஆராதனை அபிஷேகத்தை பொழியும் ஊழியங்களில் எழுப்புதலை கட்டிட முடியாதுல சுத்தி இருப்பு பரிசுத்தமாக கட்டிட முடியாது எல்லா விசுவாசிகளையும் திருப்தியாய் நடத்த முடியாது இன்னும் ஆயிரம் விசுவாசிகளை கத்த நமக்கு தர முடியாது அனு நம்முடைய ஊழியர்களை அக்னி ஜுவாலைகளாய் மாற்ற முடியாது அணுவோம் தோத்ரா போக்கள் வரத்துல விசேஷமா வேலையடைக்க முடியாது புதிய ஆத்தமாக்களை தரும் முடியாது கூட்டங்களிலே ஜபங்களில் தேவண்டிய வல்லமை விளங்க முடியாது அணுவோம் சபைகளுக்குள்ள எழுப்புதலை கட்டிட முடியாது அணுவோம் தோத்ரா தோத்ரா தோத்ரா தோத்ரா தோத்ரா தோத்ரா வருகைக்குரிய ஆயத்தத்தை கட்டிட முடியாது வீடுகளில் உள்ள போராட்டங்களை மாற்ற முடியா ஸ்தோத்ரம் தாவித ஊழியன் செய்கிறவர்களுக்காய் ஊழியர்களை அக்னியாய் மாற்ற முடியா ஸ்தோதிரம் நம்முடைய ஜனங்களை பரிசுத்தவங்களாய் மாற்ற முடியாது வருகைக்குரிய தரிசனத்தை கொடுக்க முடியாது வருகைக்குரிய ஆயத்தத்தை கொடுக்க முடியாது வருகைக்குரிய தூதுகளை கொடுக்க முடியாது இந்த மாதமெல்லாம் ஜனத்தையும் நம்ம நடத்த முடியாது ஜனத்தை நம்மையும் பரிசுத்தப்படுத்த முடியாது இந்த மாதத்துல இயேசு வருவார் என்றால் அவரை சந்திக்க எல்லாருக்கும் அருள் செய்ய முடியாது அணுவோம் பினா குமாரன் பரிசுத்தாவியானவருக்கா ஸ்தோத்ரம் அணுவோம் எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்ரம் அணுவ